வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்களால் மேலும் காலானியை சரி செய்ய எளிய மருந்து புங்கன் நெய்யை எடுத்து பஞ்சல் நினைத்து காலானி உள்ள இடத்தில் தினம் கட்டிக்கொண்டு வந்தால் காலானி கரைந்து வெளியேறிவிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அவர்களே மீண்டும் சந்திப்போம்